السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فهو المهتدي ومن يضلل فلا منتدل له وليا مرشدا اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان نبينا محمدًا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى اله واصحابه واهل بيته ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فاصيكم عباد الله لتقوى الله جل وعلا فقد قال الله تبارك وتعالى في كتابه الأزيم أعوذ بالله من الشيطان الرزيز في الله الرحمن الرحيم قال يا نوسى إني صفيتك على الناس برسالاتي وبكلامي فخذ ما آتيتك وكن من الشاكرين صدق الله العظيم دولة بي فنيك فيه பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரபுல் ஆலமின் அல்லாஹுக்கு புகழணைக்கும் சலாமும் நமது தூதர் மஹமத் சல்லு அலி வசல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாப்கள் நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹுவை ஏற்று வாழ்கின்ற அனைத்து மீன்கள் மீதும் உண்டாகட்டும் அன்பில் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவின் நல்ல உலகத்தில் வாழும் போது எல்லா சந்தர்ப்பத்திலும் எனக்கும் அப்பால் உங்க எனக்கும் வசியம் செய்து கொள்கின்றேன் தனியமான அல்லாஹூட் நல்லடியார்களே அல்லாஹு ஆன கபுள் எக்ஸட் காலங்களை படைத்து அந்த காலங்களில் சில காலங்களை விட சில காலங்களை உயர்வாக கண்ணியமாக மதிப்பாக சிறப்பாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார் நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த மஹர் ரடைய மாதம் அதற்குல்லாஹு அல்லாஹூ அருகி வசல்லம் அவர்கள் இந்த மாதத்திற்கு ஷஹ்ருல்லா அல்லாஹுடைய மாதம் என்று சொன்னார்கள் அந்த அளவு இந்த மாதத்தில் வரலாற்றிலே முக்கியமான நிகழ்வுகள் அல்லாவை சந்தோஷப்படுத்தக்கூடிய விடயங்கள் நடந்திருக்கிறது பெருமானால் கொல்லவாக அருகி செல்லம் அவர்கள் ரமதானுடைய காலத்துக்கு பின்னால் ரமதானுடைய மாதத்துக்கு பின்னால் மிக அதிகமாக நோன்பு நோக்கக்கூடிய ஒரு மாதமாக முஹாரமுடைய மாதத்தில் நோன்பு நோக்கெடுக்கிறார்கள் என்று ஆயா அபி அல்லாஹூ அல்ஹா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் நபி மூசா அழகிஸ்தலாம் அவர்களையும் அவர்களை ஏற்று வாழ்ந்த பாதுகாத்து நபி மூசா அழைகிஸ்தலாம் அவர்கள் அல்லாஹத்தில் கேட்ட துவாக்கள் பிரார்த்தனைகள் அனைத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட ஒரு மாதம்தான் நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த முஹர்லம் என்று சொல்லப்படுகின்ற மாதம் அதிலும் விசேஷமாக முஹாரம் மாதத்துடைய பத்தாவது தினம் என்று சொல்லப்படுகின்ற அந்த தினம் ஒரு பேசப்பட்ட ஒரு தினமாக ஒரு ஞாபகப்படுத்தப்படுகின்ற ஒரு நாளாக அந்த நாள் இருக்கிறது நபிமுசா அலிகுசலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் அல்குரானில் பல இடங்களிலே பேசிக் கொண்டிருக்கிறார் மேற்பட்ட இடங்களிலே நபி மூசா அணைகித்தலாம் அவர்களை பற்றி பேசி நூற்றி முப்பத்தி ஆறு இடங்களில் நபி மூசா அணைகித்தலாம் அவர்களுடைய பெயரை அல்லா பிரஸ்தாபித்து நீண்டதோல் வரலாற்றை அல்லாஹ் பேசி இந்த உலகத்தில் அடிமைகளாக மாற்றப்பட்டு மிருக வலை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அநியாயம் செய்யப்பட்டு அவர்கள் அநியாயம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கும் போதுதான் அல்லாஹு நரி மூசா அணைகித்தலாம் அவர்களைவேலர்களுடைய விடுதலை காக்க வேண்டிய நான் இறைவன் என்று சொல்லிக் கொண்டிருந்த ஒரு கொடுங்கோடு ஆட்சியாளத்தில் இருக்கின்ற அடிமைகளாக இருக்கின்ற எனது சமூகத்திற்கு ஒரு விதிவு கிடைக்க வேண்டும் விடுதலை கிடைக்க வேண்டும் சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்று நவி மூசா அணைகித்தலாம் அவர்களை அல்லாஹ் உலகத்துக்கு நபி மூசா அணைகிட்டாம் அவர்கள் ஆரம்பமாக அடிமைகளாக மாற்றப்பட்ட அந்த சமூகத்திற்கு விடுதலையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்கிறார்கள் போராடுகிறார்கள் பாடுபடுகிறார்கள் உழைக்கிறார்கள் அல்லா அவற்றை குரானிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த சமூகத்துடைய சுதந்திரத்துக்காக அவர்கள் செய்த தியாகங்கள் தனிநபராக இருந்து அவர்கள் செய்த சாதனைகள் இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் அல் குரானில் மிக அழுத்தம் திருத்தமாக பேசியிருக்கின்றார்கள் நபி மூசா அலேஹி சலாத்துடைய அவர்களுடைய மனைவிக்கு ஏற்பட்ட பிரசவத்தை அல்லாஹு பேசியிருக்கின்றார் நபி மூசா அலிஹிசலாம் அவர்கள் வாழ்ந்த அந்த பிரதேசத்தை விட்டும் வெளியேறி அவர்கள் செய்திதத்தை அல்லாஹுரானிலே பேசியிருக்கின்றார் அந்த நபி மூசா আলাইஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை சந்தித்த அந்த நிகழ்வையும் அல்லாஹ் குர்ஆனில் பேசி இருக்கின்றான் அதே நேரத்தில் அந்த நபி மூசா আলাইஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகாயத்திற்கு அல்லாஹ் கொடுத்த மிக முக்கியமான அந்த சுந்திர நிகழ்வு அந்த சுந்திரதினத்தை அல்லாஹ் சுபானில் பேசி இருக்கின்றான் அன்று குரிய இஸ்லாமிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் حضرت ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுலே வாழ்ந்து விட்டு மதினாவுக்கு ஹிதிரஸ் செய்து போன நேரத்திலே மதினாவில் பெரும்பான்மை சமூகமாக யூத சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ரசூல்லாவின் தள்ளல்லாக அழைச்சிவசம் அவர்கள் மக்காமில் இருக்கின்ற போதும் ரசூலுல்லாவின் தள்ளல்லாக அழைகிவ சங்கம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலும் காலத்தில் வாழ்ந்த மக்கள் எந்த நாளில் எந்த தினத்தில் அல்லா இந்த உலகத்தில் நபி மூசா அணைகித்தான் அவர்களை உண்மையாக ஏற்று வாழ்ந்த சமூகத்துக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தானோத்தை வேண்டி அல்லாஹ் கொடுத்த அந்த வெற்றிக்காக வேண்டி அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக பிரசூரன்வாதி அழைகசல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் இருந்து ஜாமீனிய காலத்து மக்கள் நோன்புணர்வு விதியாக பரவான நோன்பு விதியாக்கப்படுவதற்கு முன்னால் ஆச்சூராவுடைய நோன்பு கடமையாக்கப்பட்ட நோன்பாக கட்டாயமான ஒரு நோன்பாக ஆக்கப்பட்டிருந்தது என்னமான சகோதரிகளே அவர்கள் நிறைவேற்ற ஒரு சமூகத்துக்கு அல்லாவுடைய உதவியை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் அதற்காக அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக சல்லல்லாஹூ அரேகி வசல்லம் அவர்கள் மக்காவிலே நோன்பு நோற்றார்கள் பிறகு கண்ணியமானவர்களை வந்ததற்கு பின்னால் யூதர்கள் நோன்பு நோட்டு இருக்கிறார்கள் அழகுவல்லம் அவர்களுக்கு தெரியும் மாற்றம் மாறக்கூடிய பத்தாவது தினம் யூதர்கள் மாத்திரம் கூட இணை வைக்கக்கூடியவர்கள் கூட குறைச்சி காசிகள் கூட அந்த நாளில் நோன்பு நோட்பார்கள் என்று அழைகுவ செல்லம் அவர்களுக்கு தெரியும் தெரிந்திருந்தும் அழகிய செல்லம் அவர்கள் அந்த யூதர்களுடைய ஆறுதலுக்காக வேண்டி அவர்களுடைய மன அமைதிக்காக வேண்டி அவர்கள் வரலாற்றிலே அவர்கள் செய்து வருகின்ற அந்த காரியத்தை அந்த அமலை அந்த நோன்பை அவர்கள் நோற்று வருகிறார்கள் அவர்கள் நோக்கின்ற அந்த நோன்பை அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தள்ளலாகு அழகி வசல்லம் அவர்கள் யூதர்களிடத்திலே கேட்கிறார்கள் ஏன் நீங்கள் இந்த தினத்திலே நோன்பு பிடிக்கின்றீர்கள் அழகி வசல்லம் அவர்களுக்கு தெரியும் பல வருடங்கள் நோன்பு நோக்கிருக்கிறார்கள் தெரிந்தும் அந்த யூதர்களிடத்திலே கேட்கிறார்கள் அந்த சந்தோஷமான அந்த நாளை சுதந்திரம் கிடைத்த அந்த நாளை அவர்களுடைய மூதாதையர்களுக்கு விடுதலை கிடைத்த அந்த நாளை அவர்கள் நினைத்து மகிழ வேண்டும் சந்தோஷம் அடைய வேண்டும் ஆறுதல் பெற வேண்டும் மனநின்வறி அடைய வேண்டும் என்பதற்காக நல்லதாக அழகுவ செல்லம் அவர்கள் கேட்கிறார்கள் ஏன் நீங்கள் நோன்பு படிக்கிறீர்கள் அப்போது யூதர்கள் சொல்கிறார்கள் எவமும் அபி எவமுன் சாலிய பாரதமாகக்கூடிய பத்தாவது தினம் சாதாரணமான தினம் கிடையாது அது கண்ணியமான ஒரு தினம் அது மகத்தான ஒரு தினம் அந்த தினத்தில் தான் எங்களுடைய மூதாதையர்கள் பல நூறு வல்லங்கள் அடிமைகளாக உலகத்திலே வாழ்ந்த எங்களுடைய மூதாதையர்களை அல்லாஹ் பாதுகாத்து அவர்களுக்கு விடுதலையை கொடுத்து அவர்களுக்கு எதிராக செயல்பட்ட திரு ஆவுன் என்ற அநியாயக்காரனையும் திரு ஆவுனை சார்ந்தவர்களையும் அல்லாஹ் அளித்த தினம் எங்களுடைய மூலாதையர்கள் பாதுகாக்கப்பட்ட தினம் எங்களுக்கு சுதந்திரம் கிடைத்த தினம் என்று யூதர்கள் சொல்கிறார்கள் என்னையானல்லாவுடைய நல்லே இந்த நேரத்தில் ரசூவாக செலவாக அடைய சொல்லும் அவர்கள் அந்த யூதர்கள் நோன்பு நோட்பதின் மூலமாக அவர்களுக்கு நன்மை கிடைக்க மாட்டாது என்று சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுக்கு நன்றாக தெரியும் இஸ்லாம் வந்ததற்கு பின்னால் நபி அவர்களைத்தான் பின்பற்ற வேண்டும் குரான் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும் சும்னா சொல்வதைத்தான் செய்ய வேண்டும் யூதர்கள் கிடைக்கின்ற இந்த நோன்புக்கு பயனே கிடையாது என்று சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் தெரிந்திருந்தும் அந்த சந்தர்ப்பத்தில் வரலாற்றிலே யூதர்கள் செய்து வந்த அந்த தர்மம் அவர்கள் அதனை ஒரு வணக்கமாக கருதி செய்கிறார்கள் அவர்களுடைய மனம் துண்படக்கூடாது அவர்களுடைய மனம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் அழகாக அந்த யூதர்களை பார்த்து சொல்கிறார்கள் மூசாவின் குடி மூசாவை ஏற்றுக்கொண்ட அந்த உண்மையான பனோமித்ரவேதர்களுடைய பரம்பரையில் வந்த நீங்கள் இந்த தினத்தில் நோன்பு பிடிப்பதாக இருந்தால் உங்களை விட பின்பற்றுவதற்கும் அவர்களுக்கு கொண்டாடுவதற்கும் இன்றைய நாளில் நோன்பு நோட்பதற்கும் நாம் உங்களை விட தகுதியானவர்கள் என்று சொல்லலாக அழகுவ செல்லும் அவர்கள் அந்த யூரர்களுடைய மனம் நோகாத வண்ணம் அழகாக நாமும் நோன்பு பிடிப்போம் என்று சொல்லு அழகி செல்லம் அவர்கள் அந்த யூர சமூகத்தை பார்த்து சொன்னார்கள் என்ன அல்லாஹுடைய நல்லுகானு ஒரு மனிதனுக்கு நாவை படைத்திருக்கிறான் இந்த நாவு படைக்கப்பட்டிருக்கிறது மனிதனுடைய உடம்பிலே ஒரு சொத்தான மிருதுவான ஒரு உறுப்பாக நாவது அதே நேரத்தில் மனிதனுடைய உடம்பில் மிருதுவான சொத்தான ஒரு உறுப்பு தான் ஒரு மனிதனுடைய உள்ளம் நன்னிமானவர்களே ரசோலுல்லா என்று கடலாக அறைகுவல்ல மன்னார்கள் ஒரு மனிதன் அவனுடைய பேச்சு அவனுடையால் பேசுகின்ற பேச்சு சதப்பா என்று சொன்னார்கள் சதக்கா கொடுப்பதற்கு பணம் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது பணத்தின் மூலம் சதப்பா செய்கின்ற போது ஏழைகளுடைய உள்ளத்தில் சந்தோஷம் ஏற்படுகிறது பணத்தால் ஒருவரை நாங்கள் சந்தோஷப்படுத்துகின்றோம் அதுவும் சதப்பா அதே நேரத்தில் சதல்லாக அழகி வசண்டம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு முஸ்லிம் உடைய ஒரு மொம்மினுடைய வார்த்தை சதக்காவாக அமைய வேண்டும் ஒரு முஸ்லிம் உடைய நாவை அல்லாஹ் படைத்திருப்பது இன்னும் ஒரு மனிதனுக்கு அந்த நாவினால் நல்லதை பேசுவதற்கு அந்த மனிதனுக்கு ஆறுதல் சொல்வதற்கு நல்ல வார்த்தைகளை பேசுவதற்கு இதற்குத்தான் அல்லாஹ் நாவல் படைமான் அல்லாஹுடைய நகரே ரசூகுலான் கலவாக அறைபவர் தள்ளம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது யாருடைய மனதையும் தனது நாவினால் புண்படுத்தி இருக்கிறார் ஏன் அல்லாஹு அல் குரானில் தன்னுடைய திருநாமங்களை பற்றி பேசுகின்ற போது தன்னுடைய பேடுகளை பற்றி அல்ல பேசுகின்ற போது அல்லஹு தன்னை ஜபார் என்று சொல்கிறான் ஜப்பார் என்ற இந்த திருநாமத்திற்கு இரண்டு அக்கல்கள் இருக்கின்றன ஒன்று அடக்கி ஆளக்கூடியவன் நினைத்ததை செய்யக்கூடியவன் மனிதர்களை கட்டுப்படுத்தக்கூடியவன் என்று அர்த்தம் இருக்கிறது அதே நேரத்தில் மனிதர்களுடைய உள்ளத்துக்கு உடைந்த உள்ளங்களுக்கு நொந்த உள்ளங்களுக்கு பாதையால் பாதிக்கப்பட்ட உள்ளங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவன் உடைந்த உள்ளங்களை சீர் செய்யக்கூடியவன் நிறைக்கக்கூடியவன் என்ற அர்த்தமும் அல்லாவுடைய திருநாமத்திற்கு இருக்கிறது அதனால்தான் அரைவசல்ல அவர்கள் தொழுகையிலே இடையிலே அல்லாதி யார் என்னுடைய பாவத்தை நீ மன்னிக்க வேண்டும் எனக்கு நீ ரஹ்மன் செய்ய வேண்டும் அதே நேரத்தில் எனது உடைந்த உள்ளத்தை நீ எனது உடைந்த உள்ளத்தில்வா செய்திருக்கிறார்கள் அல்லாஹே நல்லதார்கள் அல்லாஹூட உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நபிமாறுகள் மனிதர்கள் இவர்களுடைய உள்ளங்கள் நோவுகின்ற வண்ணம் மனித உள்ளங்களை நோக வைக்கின்ற வண்ணம் அல்லாவுக்கு ஆனா கூட தன்னுடைய அதிகாரங்களோடு அல்லாஹ் பேசமாக கவலையோடு இருக்கக்கூடியவர்கள் மனம் உடைந்தவர்கள் மனம் நொந்தவர்கள் உள்ளத்தால் உருகி போனவர்களுக்கு ஆறுதல் சொல்வதை இஸ்லாம் இபாதத் என்று சொல்கிறது நாவை அல்லா படைத்திருப்பது மனித உள்ளன்களை உடைப்பதற்கு உள்ளன்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காகவே அதனால் தான் அடைசுவர்கள் மாட்டாது என்று தெரிந்தும் கூட நன்மை கிடையாது என்று தெரிந்தும் கூட அந்த யூதர்களை பார்த்து நீங்கள் குடைக்கின்ற நோன்புக்கு பயன் என்று வார்த்தையால் நாவினால் யூத சமூகத்தின் உள்ளத்தை திளைக்கவில்லை உடைக்கவில்லை ஆறுதல் சொன்னார்கள் நீங்கள் பிடிப்பதாக இருந்தால் நாமும் பிடிக்க வேண்டும் நாமும் பிடிக்கின்றோம் என்று அந்த யூதர்களுக்கு ஆளுநராகத்தான் சொல்லவர்கள் அந்த அழகான வார்த்தையை சொன்னார்கள் என்னை மாணவர்களே கொரான் வரலாறுகளை பேசுகின்றது சம்பவங்களை பேசுகிறது நபிமானது வாழ்க்கையுடைய அடிப்படை அம்சங்களை குரான் பேசுகிறது இந்த நேரத்தில் கண்ணியமான அல்லாவுடைய நல்லே உள்ளாகு அழகிவசல்லம் அவர்களுடைய ஹிஜிரத்துடைய வரலாற்றை குரான் பேசுகிறது வரலாற்றை பற்றி நாம் பேச வேண்டிய பேசுகின்ற காலத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம் சல்லல்லாகு அழகி வல்லம் அவர்கள் மக்காவில் ஐம்பத்தி வருடங்கள் வாழ்ந்தார்கள் அங்குதான் பிறந்தார்கள் அங்குதான் வியாபாரம் செய்தார்கள் அங்குதான் திருமணம் செய்தார்கள் அங்குதான் பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள் அங்குதான் அவர்களுடைய பெரிய தந்தை அவர்களுடைய மனைவியை இழந்தார்கள் அனைவசனம் அவர்கள் ஐம்பத்தி மூன்று வருடங்கள் வாழ்ந்த சிறேசம் வாழ்ந்த பூமி காபருல்லா இருக்கக்கூடிய அந்த மக்கமா நகரம் சொல்லலாகு அனைவசனம் அவர்களுக்கு அல்லாவுடைய கட்டளை வருகிறது நீங்கள் வாழ்ந்த ஐம்பத்தி மூன்று வருட காலங்கள் வாழ்ந்த உங்களுடைய ஊரை விட்டும் நீங்கள் போக வேண்டும் உங்களுடைய வீட்டை விட்டு நீங்கள் வெளியேற வேண்டும் காபத்துள்ளாவை விட்டு நீங்கள் செல்ல வேண்டும் உங்களுடைய குடும்பத்தாரர்களை விட்டுவிட்டு நீங்கள் போக வேண்டும் என்ற கட்டளை வருகிறது என்னை மாணவர்கள் அந்த நேரத்தில் அதில் வசூலுள்ளாது சொல்லலாக அடைய சொல்லும் அவர்கள் சந்தோஷமாக போகவில்லை வருட காலங்கள் ஒரு மனிதன்கிழ்சோடு போகமாட்டோடு போகிறார்கள் அணுகு கொண்டு போகிறார்கள் மனம் உடைந்தவர்களாக போகிறார்கள் இனிமன சகோதரிகளில் போகின்ற போது சல்லலாக அலைவ செல்லம் அவர்கள் கொஞ்சம் தூரம் போகிறார்கள் போய் எி பார்கிறார்கள் அணுகிறார்கள் இன்னும் சில தூரம் போகிறார்கள் ஆதாவை எட்டி பார்க்கிறார்கள் விருப்பம் இல்லாமல் கட்டாயப்படுத்தப்பட்ட நிலைமையிலே மனம் உடைந்தவர்களாக கவலையோடு துக்கத்தோடு மனம் வந்தவர்களாக மக்காவை இருக்கும் செல்லலாக அணுகுவ சங்கம் அவர்கள் போகிறார்கள் என்பதை எல்லா அறிந்து கொள்கிறார்கள் இறைவன் அறிந்து கொள்கிறார்கள் நதியுடைய உள்ளம் ஒடிக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய கற்களையின் அவர்கள் நொந்து போயிருக்கிறார்கள் என்ற விடயத்தை அறிந்த ரபுல் ஆலமின் செல்லவில்லை மதினாவை சென்று அடையவில்லை வசனத்தை இறக்குகிறான் இந்நல்லது அவர்களே உங்கள் மீது இலக்கிய இருக்கின்றன இந்த வகையை உங்களுக்கு அருள் இருக்கின்றானோ அந்த உங்களை நீங்கள் விரும்புகின்ற நேசிக்குகின்ற நீங்கள் அன்பு வைத்த உங்களுடைய தாய் நாடு உங்களுடைய ஊருக்கு மக்காவுக்கு அவசரமாக அல்லாஹ் உங்களை மீண்டும் திருப்பி அனுப்புவான் உடைந்த நதியவர்களுடைய உள்ளத்துக்கு இறைவன் அல்லாஹ் ஆறுதல் சொல்கிறான் ஒரு முஸ்லீனுடைய வார்த்தை இன்னும் ஒரு முஸ்லிமை சந்தோஷப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் ஒரு முஸ்லிமுடைய நாவினால் வெளியாது வார்த்தை இன்னும் ஒரு முஸ்லிம் உடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்த வேண்டும் உடைந்திருப்பது பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் அழகி வசனம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறான் பலதாக அழகுவ சண்டம் அவர்கள் அழுதவர்கள் சந்தோஷமாக மதுநாபத்தை சொல்கிறார்கள் அல்லாவுடைய நடைமுக அழகிக்கலாம் அவர்கள் குழந்தையாக இருக்கிறார்கள் அப்பதான் குழந்தைடைய கட்டளை ஆண் குழந்தைகளை குறை செய்ய வேண்டும் அவனுடைய நாட்டத்தில் பாதுகாக்கப்பட வேண்டும் பெண்ணி மாணவர்களே இந்த நேரத்தில் அல்லாஹ் குழந்தையை பெற்றெடுத்த தாய் மறைந்து தனிமையில் என்ற பயத்திலே குழந்தையை பெற்றெடுத்துவிட்டு கையிலே குழந்தையை குமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அழகித்தலாம் அவர்களுடைய தாய் இம்ரா மனைவி இந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் பெற்ற இந்த குழந்தையை கடலில் தூக்கிப் போல பிறந்த குழந்தை ஒரு குழந்தையின் மீறி ஒரு தாய் வைத்திருக்கின்ற பாசத்துக்கு அளவே கிடையாது பாசத்தை நிகராக பேசினார்கள் அப்போதுதான் குழந்தை திறந்திருக்கிறது அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் உங்களுடைய குழந்தையை கடலிலே வீசுங்கள் கடலிலே போடுங்கள் தெளிவானவர்கள் எந்த தாயும் தான் குழந்த குழந்தையை கடல் கடலில் நீத்துவதற்கோ நெருப்பில் போடுவதற்கோ பாவையை ஈட்டுவதற்கோ நுன்பட மாட்டார்கள் ஒரு குழந்தையின் உடம்பில் நுழம்பு கடிப்பதை கூட ஒரு தாய் விரும்ப மாட்டார் ஒரு குழந்தையை எலும்பு கடிப்பதை கூட ஒரு தாய் விரும்ப மாட்டார் ஒரு குழந்தையின் உடம்பில் தேர்வை ஏற்படுவதை ஒரு தாய் காண மாட்டார் அந்த தாய் பாசம் நிறைந்த அந்த தாயை பார்த்து அல்லா சொல்வதால் உங்களுடைய குழந்தையை நீங்கள் கடனிலே போட வேண்டும் எங்களுடைய மூசானாவை அறைகி செலாக்கூடிய தாயின் உள்ளம் உடைந்து விடுகிறது உள்ளம் தகர்ந்து விடுகிறது நொந்து போகிறார்கள் வருத்தப்படுகிறார்கள் அல்லா ஆறுதல் சொல்கிறார் பயன்பட வேண்டாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களோட மகனை பயப்படாமல் மீண்டும் உங்களை மக்காவுக்கு நாங்கள் திருப்பி அனுப்புவோம் என்று அல்லாஹ் சொன்னதை போன்று மூசா நபியுடைய தாயை பார்த்து சொல்கிறான் உங்களுடைய குழந்தையை உங்களுடைய மகனை மூசாவை நாங்கள் மீண்டும் உங்களுக்கு திருப்பித் தருவோம் அவரை நாங்கள் ஆக்கி உங்களுக்கு மீண்டும் திருப்பித் தருவோம் என்று உடைந்த நதிமுன் தான் அணைகிட்டான் அவர்களுடைய தாயின் உள்ளத்தில் அல்லாஹ் ஆறுதலை போடுகின்றான் ஆறுதல் போடுகின்றான் மன நின்று ஏற்படுத்துகின்றான் உடைந்த உள்ளத்தை அல்லாஹ் சேர்க்கின்றான் இணைக்கின்றான் சீர்தெய்கின்றான் எனவே கண்ணியமானவர்கள் எங்களுடைய நாவினால் மற்றவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் மனம் சொல்ல வேண்டும் என்ற பாடத்தையும் நோன்பு நமக்கு நவியாக உலகத்தில் அல்லாவிடத்தில் கேட்காத ஒன்றை அல்லாவிடத்தில் நபிமூசாலே கேட்கிறார்கள் அன்பும் இலை உன்னை நேரடியாக பார்க்க வேண்டும் அல்லாவுடைய அன்பிலே முசா நேரம் விடுகிறார்கள் உன்னை நான் நேரடியாக பார்க்க வேண்டும் கண்ணியமான சகோதரர்களே அல்லா உடனே சொல்லித்தான் நந்தராகி முசா ஒரு நாளும் இருந்தாலும் சரி நபியாக இருந்தாலும் சரி என்னுடைய நேசராக இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் உங்களால் என்னை காண முடியாது என்று அல்லாஹ் முகத்திலே சொல்லிவிடுகின்றான் உள்ளம் உடைந்து போகிறது மனம் விந்து போகிறது இப்போது அல்லாஹ் குரானுடைய ஆயத்தை இறக்குகின்றான் அவருடைய சௌராசுடைய அந்த வசனத்தை இறக்குகின்றான் அதை அல்லாஹ் குரானிலே சொல்கின்றான் அல்ல அறிந்து கொண்ட உள்ளது என்று நான் முகத்திலே சொல்லிவிட்டேன் உள்ள முடிந்து விட்டது காலன்னா மூசாவே இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இருந்தார்கள் உங்களுடைய சமூகத்தில் உயர்ந்தவர்கள் இருந்தார்கள் செல்வந்தர்கள் இருந்தார்கள் அறிவாளிகள் இருந்தார்கள் இவர்களுக்கு மத்தியில் உங்களைத்தான் நான் நபியாக ரசூராக சௌராத் என்ற வேதத்தை உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன் என்னோடு நேரடியாக என்னை காணாமல் பேசுகின்ற பேசக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறேன் நேரடியாக என்னோட நீங்கள் கடைத்தீர்கள் என்னுடைய வேதம் சௌராத்தை உங்களுக்கு தந்திருக்கிறேன் இந்த இரண்டு பாக்கியங்களை உங்களுக்கு நான் தந்திருக்கிறேனே சகோதரும் என சாக்கிரீன் நான் தந்ததை நீங்கள் எடுத்து எனக்கு நன்றி செலுத்துங்கள் தந்ததை விட அதிகமாக நீங்கள் எதிர்பார்க்க என்னை காண வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட வேண்டாம் தேவத்துடைய காணலாம் என்று நவி மூசா அழகித்தலாம் அவர்களுக்கு அங்கு அல்லாஹ் ஆறுதல் வார்த்தையை சொல்கிறார் அணிவானவர்களை நபி மூசு அழைகித்தலாம் சிறு வயதிலே பன்னெண்டு அவர்களுடைய சகோதரர்கள் பத்து சகோதரர்களும் அவர்களை அடைத்துக் கொண்டு போய் விளையாடுவதற்காக செல்வோம் என்று கூட்டிக் கொண்டு போய் பால் அடைந்த தள்ளி விடுகிறார்கள் இருப்பிலே தள்ளி விடுகிறார்கள் கிணத்திலே போட்டு விடுகிறார்கள் அவர்களுடைய உள்ளம் உடைந்து விடுகிறது கவலைப்படுகிறார்கள் சஞ்சலப்படுகிறார்கள் வருத்தப்படுகிறார்கள் என்னோடு பிறந்தவர்கள் எனது மாப்பாவுக்கு கிடைத்த பிள்ளைகள் என்னை கிணத்திலே போட்டு விட்டார்களே தனிமையிலே போட்டு விட்டார்களே இருட்டிலே போட்டு விட்டார்களே என்னை கொலை செய்வதற்கு முயற்சிக்கிறார்களே என்று நபி நபி யூசு நபியாக இருக்கவில்லை குழந்தையாக இருந்த நேரத்தில் மனம் உடைந்து போகிறார்கள் கவலைப்படுகிறார்கள் நுண்ணு போகிறார்கள் சகோதரிகளே அல்லாஹ் அந்த நேரத்தில் அவர் நபி கிடையாது கிடையாது என்றாலும் அல்லாஹ் வகையை அனுப்புகின்றார் எப்படி வகை அனுப்புகிறார் கவலைப்படலானா இந்த உங்களுக்கு துரோகம் செய்கிறார்களோ அநியாயம் செய்கிறார்களோ உங்களை கொலை செய்வதற்காக முயற்சி செய்கிறார்களோ அந்த பத்து சகோதரர்களும் ஒரு நாளைக்கு உங்கள்டைக்காரர்களாக ஏழைகளாக ஒன்று இல்லாதவர்களாக கையாண்டிக் கொண்டு வருவார்கள் எதிர்காலத்தில் நவீசு பனை இருக்கலாம் அடைய இருக்கின்ற சிறப்புகளை பாத்தியங்களை உள்ள அணுகு நேரத்திலே உள்ள சொல்கிறான் உங்களுடைய சகோதரர்கள் ஒரு நாளைக்கு உங்களிடத்திலே வருவார்கள் அவர்களிடத்திலே நீங்கள் சொல்வீர்கள் ஒரு நாள் நீங்கள் என்னை கிணற்றிலே வீசினீர்கள் அநியாயம்ீர்கள் என்பதை அவர்களுக்கு நீங்கள் சொல்லி ஒரு நாள் வரும் என்று ஆறுதலை கொள்கின்றான் வளர்கிறார்கள் பிற்காலத்தில் திரைச்சாலைக்கு போகிறார்கள் திரைச்சாலையில் இருந்து வெளியே வருகிறார்கள் கண்ணியமான சகோதரிகளை வந்து எகிப்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் எகிப்தை ஆழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அடையாளம் தெரியாதவர்களாக மாறிவிட்டார்கள் வெண்ணியமான சகோதரிகள் இப்போதும் அவர்களுக்கு கிடைத்த மாற்றிவிடுகிறார் வறுமையை கொண்டு சோதிக்குகின்றான் இப்போது அவர்களுக்கு கேள்விப்படுகிறது எகிப்தில் ஒரு மனிதர் நேர்மையான ஒரு ஆட்சியாளர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அவரிடத்தில் சென்றால் உதவிகளை சுற்றுக் என்று சொல்லி சகோதரிகளே எந்த பத்து சகோதரர்களும் தங்களுடைய கரண்களினால் எரிந்தார்களோ அந்த பத்து சகோதரர்களும் கையே யூசுப் அணைகிசலாம் அவர்களை சந்திப்பதற்காக வருகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு தெரியாது எகிப்தை ஆழ்வது எங்களுடைய சகோதரர்கள் யூசுப் தான் என்று அவர்கள் நினைத்தார்கள் யூசுப் மரணித்து விட்டார் பாலடைந்த கணக்கில் சாப்பிட முடியாமல் குடிக்க முடியாமல் அவர் மரணித்திருப்பார் என்ற எண்ணத்தில் தான் அவர்கள் எட்டுக்கு வருகிறார்கள் ஆனால் வருகின்ற நபி யூசுப் அடிக்சலாம் அவர்களுக்கு தெரிய வருகிறது வந்திருக்கக்கூடியவர்கள் என்னுடைய தந்தைக்கு கிடைத்த என்னுடைய சகோதரர்கள் என்று அவர்களுக்கு தெரிய வருகிறது என்னை இந்த நேரத்தில் நபி யூசுப் அடிகலாம் அவர்கள் பழைய கோபத்தை வைத்து சகோதரர்கள் செய்த அந்த துரோகத்தை நினைத்து அவர்கள் செய்த அந்த அநியாயத்தை நினைத்து அலி அலாம் அவர்கள் பணிவாகவில்லை மாறாக சகோதரர்களே பார்த்து கேட்கிறார்கள் அறிவித்தும் தெரியுமா என்ற ஒருவர் இருந்தாரு அவர்கள் சகோதரன் ஒரே உமாவுக்கு கிடைத்த என்று சொல்ல ஒருவர் இருந்த அவரோடு நடந்து கொண்டீங்க என்ன என்று சொல்லியூசு அழைத்தலான்னு சொல்லி யூசுப் அடையத்தலா அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் கூட பழைய விஷயங்களை பேசி என்னுடைய சகோதரர்களுடைய உள்ளம் குறைந்துவிடக் கூடாது மனம் பின்பற்ற ஒரு தவறு செஞ்சீங்க அந்த தவறு உங்களுக்கு ஞாபகம் வருதா ஞாபகம் இருக்குதா என்ன சகோதரிகளை சகோதரர்களுக்கு தெரிய வருது நாங்க தனிமையில் செஞ்ச விஷயம் இவருக்கு தெரியுமா இருந்தா இவர்தான் என்னை உங்களையும் பிரித்து விட்டான் அங்கு யூசுப் அலையத்தெல்லாம் இரண்டு இடங்களிலும் தன்னுடைய சகோதரர்கள் பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள் தனக்கு அநியாயம் செய்தவர்கள் தன்னை கொலை செய்வதற்காக வந்தவர்கள் பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள் பல வருடங்களுக்கு முன்னால் அல்லா சொன்னான் ஒரு நாளைக்கு உங்களுடைய ஒரு நாள் உங்களிடத்திலே வருவார்கள் கையேந்தி வருவார்கள் பிட்டு எடுப்பதற்காக வருவார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் நடந்ததை நீங்கள் சொல்வீர்கள் என்று அல்லா அன்று யூசு அழகிஸ்லாம் அவர்களுக்கு ஆறுதலை கொண்டான் இன்று யூசுப் அந்த சகோதரர்களும் கண்டுபொள்கிறார்கள் இனம் கண்ட நேரத்தில் வார்த்தையால் அவர்களை லோகடிக்கவில்லை வார்த்தையால் அவர்களை புண்படுத்தவில்லை வார்த்தையால் அவர்களை சாகடிக்கவில்லை இரண்டு சந்தர்ப்பத்திலும் சொன்னார்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள் நீங்கள் தெரியாமல் செய்திருப்பீர்கள் வேணுமென்றே வீசியவர்கள் வேணுமென்றே கொலை செய்வதற்காக முன் வந்தவர்கள் வேணுமென்றே அநியாயம் செய்தவர்கள் தெரிந்து அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் தெரியாமல் செய்திருக்கலாம் சுபகானந்த இப்படித்தான் ஒரு முஸ்லீமுடைய வார்த்தை இருக்கவில்லை ஒரு மக்களுடைய வெளிப்படுகின்ற வார்த்தை சதக்காவாக இன்னும் ஒருவருக்கு ஆறுதலாக இன்னும் ஒருவரை சந்தோஷப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் என்னையும் எனது சகோதரனையும் உண்மையில் பிரித்தது கைத்தான் அல்ல அந்த சகோதரர்கள் தான் எங்களுக்கு நீ வேணாம் நீ தேவையில்லை என்று பொறாமையின் காரணத்தினால் தூக்கி வீட்டினார்கள் என்று யூசுப் அணைகித்தலாம் திருகிறார்கள் ஷைதான் தான் எங்களை பிரித்தார் என்று அழகான வார்த்தைகளை சொல்லி அவர்களுடைய தவறை உணர செய்து அவர்களை யூசுப் அணைகித்தலாம் அவர்கள் மன்னிக்கிறார்கள் எனவே நல்ல ஆகலாவுடைய தினம் வெறுமனே நோன்பை மாத்திரம் ஞாபகப்படுத்தக்கூடிய வெறுமனே விவாதத்தை மாத்திரம் ஞாபகப்படுத்தக்கூடிய தினம் அல்ல சனலா அவர்கள் அந்த யூதர்களோடு பேசுகின்ற போது அவர்களுடைய விடயங்களை அவதானிக்கின்ற போது பேசினார்கள் மனம் நோகாமல் பேசினார்கள் ஆறுதலான நல்லதார்களே எங்களுடைய வார்த்தைகளை சகாவாக மாற்றுவோம் நல்ல வார்த்தைகளை பேசுவோம் மற்றவர்களுக்கு ஆறுதலாக எங்களுடைய வார்த்தைகள் அமைய வேண்டும் ஆறுதல் சொல்வதையெல்லாம் இவாதத்தை என்று பேச இருக்கிறது அந்த அடிப்படையில் அங்கு அங்குக்கு அல்லாவுடைய நல்லதார்களே நாளையத்தினம் சனிக்கிழமையுடைய தினம் சுண்ணத்தான ஒரு வர்க்குடைய பாவங்களை இறைவன் அல்லாஹ் மன்னிக்க கூடிய ஒரு தினமாக பாவம் வழங்கக்கூடிய ஒரு தினமாக இருக்கிறது நாளைய தினத்திலே நோன்பு ஒழுக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாறி அல்லாஹ் கூட்டத்திலே நம் அனைவரையும் அல்லாஹு சார் ஆட்சியர்களானாக டாலருடைய பாவங்களை மன்னிப்பாயாக தாலருடைய மாதாபுதாக்கருடைய பாவங்களை மன்னிப்பாயாக யார் உலகத்தில் ஈமான் உருவாழ்ந்து ஈமானுக்காக உழைத்து ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு பாக்கியத்தை நம் அனைவருக்கும்